வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி ஒன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1734 எழுநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மான் நகரை தீயிட்டு கொளுத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மரி ஜோசப் ஆஞ்சலிக் என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நியூ ஹாம்ஷையர் அமெரிக்காவின் ஒன்பதாவது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சின் பதினாறாம் லூயும் அவரது குடும்பத்தினரும் பாரிஸை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்கா ஸ்பெயினிடமிருந்து குவாம் பகுதியை கைப்பற்றியது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 வடமேற்கு பெருவழி ஊடான மேற்கிலிருந்து கிழக்குக்கான முதலாவது வெற்றிகரமான கடல் பயணம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவர் நகரிலிருந்து ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் போரின் போது துப்ருக் இத்தாலிய ஜெர்மனி படையிடம் வெழ்ந்தது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 இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புளுட்டோவின் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துணைக்கோள்களுக்கு ஹைட்ரா என பெயரிடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே ஆனைமுத்து பகுத்தறிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பி வர்கீஸ் இந்திய இதழியலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பெனசீர் போட்டோ பாகிஸ்தானின் பதினோராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலத் சினாவத்ரா தாய்லாந்தின் இருபத்தி எட்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சிக்கில் குருச்சரன் தமிழக கர்நாடக இசை பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கேசவ பலிராம் ஹெட்கேவர் ஹிந்துத்துவவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுகர்னோ இந்தோனேசியாவின் முதல் அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கே மகாதேவன் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் தந்தையர் தினம் குறிப்பாக எகிப்து லெபனான் ஜோர்டான் சிரியா உகாண்டா பாகிஸ்தான்